நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள் தியானத்தின் தலைப்பு தூண்களா தூண்டில்களா சென்டர்ஸ் ஆர் சோல்வினர்ஸ் வாசிக்க வேண்டிய பகுதி நெகேமியா முதலாம் அத்தியாயம் முதல் பதினோரு வசனங்கள் அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடவடிகள் இருபதாம் வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் நான் சூசான் என்ன அரண்மனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால் என் சகோதரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவில் இருந்து வந்தார்கள் அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீது தப்பின யூதரின் செய்தியையும் எர்சிலேமின் செய்தியையும் விசாரித்தேன் அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்தில் மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள் எர்சிலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள் இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே உமது அடியாராகிய இசரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இசரவேல் புத்திரராகிய நாங்கள் செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியனுடைய ஜபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாக நடந்தோம் நீருமுடைய தாசனாகிய மோசைக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை போனோம் நீங்கள் கட்டளையை மீறினால் நான் உங்களை இனங்களுக்குள்ளே சிதறடிப்பேன் என்றும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கை அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்திரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்திற்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசைக்கு கட்டளையிட்ட வார்த்தைகளை நினைத்தருளும் தேவரீர் உமது மகாவல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினாலும் மீட்டுக்கொண்ட உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்கள்தானே ஆண்டவரே முது அடியானின் ஜத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக இன்றைக்கு உது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடக்க பண்ணியர்களும் என்று பிரார்த்தித்தேன் நான் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாய் இருந்தேன் இன்றைய மனப்பாட வசனம் தானியல் ஒன்பது பத்தொன்பது ஆண்டுவரே கேளும் ஆண்டுவரே மன்னியும் ஆண்டுவரே கவனியும் ஓ லார்ட் லிசன் ஓ லார்ட் ஃபர் கிவ் ஓ லார்டு ஹியர் அண்ட் ஆக்ட் பிரியமானவர்களே இது மிஷனரி எழுச்சிக் காலம் மிஷினரிவாய்வம் இந்தியாவில் பல மிஷனரி இயக்கங்கள் அல்லாமல் கிறிஸ்தவரின் எண்ணிக்கையும் கூடிக்கொண்டே வருகிறது ஆனாலும் ஊழிய உணர்வுடன் ஆன்மீக கண்ணோட்டம் கொண்டால் இன்றைய பல சபைகளில் சில பரிதாப நிலைகளை காணலாம் there are several tragedies in our churches அவற்றில் சிலவற்றை இன்றும் நாளையும் நாம் கவனிப்போம் முதலாவது டிராஜடி முதலாவது பரிதாப நிலை நமது சபைகளில் அமைப்பார பலர் அழுவோரோ சிலர் Many organizers but few agonizers மிஷினரி சவால் கூட்டங்களையும் காணிக்கை சேர்ப்பு பணிகளையும் மிஷினரி ஜபக்கூட்டங்களையும் கூட முன்னின்று நடத்த பலர் முன்வரலாம் ஆனால் ஜெபத்தில் அழுது புலம்புவோருக்கோ பஞ்சம் திட்டமிட திறன் தேவை கதரி ஜெபிக்கவோ கண்ணீர் தேவை Not just talents but tears மாம்சீக உற்சாகத்தில் அமைப்புகளை ஒழுங்குபடுத்தலாம் ஆனால் நாம் உருக்கப்படாமல் ஓலமிட முடியாது அமைப்போர் தேவைதான் ஆனால் அவர்கள் அழுது வேண்டுவோருக்கு பதிலாக முடியாது பவுல் காரிய சித்தியாக காரணம் முன்னாக கண்ணீர் விடுபவனாயிருந்தான் அவனே ஒரு மிஷினரி தான். ஆனால் அவனும் ஜபத்தில் போராடினான் மற்றோரையும் அவனோடு கூட ஜபத்தில் போராட சொன்னான் எடுத்துக்காட்டாக ரோமர் 15-32 ரெண்டு நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவ நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பு நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று எழுதினார் அவரது மிஷினரி திட்டங்கள் மிகவும் ஒழுங்காக வரையறுக்கப்பட்டு நடத்தப்பட்டன ஆனாலும் அவன் ஆண்டவர்காக மன்றாடுவதில் சற்றும் அவன் குறையவில்லை அப்படியே எப்பாப்பிரா என்பவர் கொலேசே சபையில் இருந்து கொண்டு தொலைவில் உள்ள லவோதேக்கேயாருக்கும் எறப்போலியாருக்கும் தூர தரிசனம் கொண்டு மன்றாடி கொண்டிருந்தான் அவனை குறித்து கொலோசேயர் நான்காம் அத்தியாயம் பன்னிரெண்டாம் பதிமூன்றாம் வசனங்களிலே வாசிக்கிறோம் எப்பாப்பிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான் உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழிய காரணமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாகவும் நிலைநிற்க வேண்டும் என்று தன் ஜபங்களில் உங்களுக்காக எப்போதும் போராடுகிறான் இவன் உங்களுக்காகவும் லவோதைக்கையாருக்காகவும் எரா மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவனாயிருக்கிறான் என்பதற்கு நான் சாட்சியாயிருக்கிறேன் என்று றிப்பிட்டார் பிரியமானவர்களே அழுபவர் பலரும் அமைப்பவர் ஆனால், அல்லல்கள் அற்பமும் சொற்பமும் ஆகிவிடுமே திருச்சபைகளில் காணப்படுகிற இரண்டாவது டிராஜடி பரிதாப நிலை அனுப்புவோர் பலர் சிலர். Many senders but few soul winners. இயேசு ஊழியரை அனுப்புகிறாராயிருந்தார் அதே நேரத்தில் தாமும் ஆத்தும் ஆதாயராக புறப்பட்டு சென்றார் எடுத்துக்காட்டாக லூக்கா பத்தாம் அத்தியாயம் முதலாம் வசனத்தை வாசிக்கிறேன் இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறே எழுபது பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே இரண்டு இரண்டு பேராக அனுப்பினார் திருச்சபை முழுவதும் தாங்குவோராலேயே நிறைந்திருந்தால் அது பெரிய பரிதாபம் அது ஆலயம் முழுவதும் தூண்களால் நிறைந்திருப்பது போலாகுமே சிந்தித்து பாருங்கள் தூண்டில்கள் எடுத்துக்கொண்டு பிரியமானவர்களே நாம் மீன்பிடிக்க வெளியே புறப்பட்டு செல்வோம் நாம் ஆத்துமாக்களோடு தனிப்பட்ட ஈடுபாடு கொள்ளுவது மிஷினரி முயற்சிகளுக்காக கூட பலியாகிவிடக்கூடாது இயேசு முதலும் கடைசியுமாக ஓர் தனியாழ் பணியாளராயிருந்தார் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் அவரது பிரதான அழைப்பும் மனிதரை பிடிக்கவே என் வாருங்கள் நான் உங்களை மனிதரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று அறை ஆத்துமாக்களோடுள்ள தனிப்பட்ட இடைப்பாடுதான் மிஷினரி ஊழிய ஊக்கியாக கேட்டலிஸ்ட் ஆத்துமா பாரத்தை நம்மிலே வளர்க்கும் ஆளெழுத்து ஆத்தும ஆதாயத்திற்கு பழக்குவிக்கும் தளங்களாகவே சபைகள் மாற வேண்டும் உங்கள் சபையில் ஆத்தும ஆதாய பயிற்சி கிரமமாய் நடைபெறுகிறதா உங்கள் சபை எத்தனை ஊழியரை அனுப்பியிருக்கிறது என்று நான் கேட்கவில்லை ஆத்தும ஆதாயம் செய்து ஆத்தும ஆதாயரை உருவாக்காத சபையை மிஷனரி சபை என்று அழைக்க நான் தயங்குகிறேன் கிறிஸ்தவர் அல்லாத ஒரு தமிழனை விட வட இந்திய ஒருவனின் ஆத்துமா விலை அதிகம் என்னும் தவறான எண்ணத்தை உங்களை விட்டு அகற்றுங்கள் எரிசலேமில் துவங்காத ஊழியும் உலகின் எல்லையெங்கும் செல்லாது சுற்றுப்புற நற்செய்தி பணியில் தீவிரமா இருப்பவர்களையே ஆண்டவர் பொதுவாக தொலைவிட மிஷினரி பணிக்கு அனுப்புவார் அமைப்பாளர் தேவைதான் ஆனால் இன்றைய கூடுதல் தேவை அழுவோர் அனுப்புவோர் தேவைதான் ஆனால் இன்றைய கூடுதல் தேவை ஆத்துமாதாயகரே ஆண்டவரே எங்களுடைய அவல நிலையை கயக்கேடும் எங்கள் அவல நிலைக்காய் எங்களை மன்னியும் எங்கள் அவல நிலையை கவனியும் மகாபிரிய தேவனே யாரோ செய்யட்டும் என்று ஒதுங்கி நின்று கொண்டு ஏதோ ஓரளவுக்கு பண செய்துவிட்டு நேரடியாக ஆத்மாதாய பணியில் ஈடுபாடு கொள்ளாத எங்களது நிர்விசாரமான நிலையை கர்த்தர் எங்களுக்கு மன்னிக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் உடைய குமார்னா இயேசு கிறிஸ்து பன்னிருவரை அனுப்பினார் எழுபது பேரை அனுப்பினார் இரண்டு பேராக அனுப்பினார் அவர் ஓரிடத்திலே தங்கி சுகவாசியாய் இருக்கவில்லை மாறாக எங்கெங்கோ அவர்களை அனுப்பினாரோ அங்கெங்கே அவரும் புறப்பட்டு சென்றார் எங்கள் மகாபரிய தேவனே இவ்விதமான ஒரு மிஷினரி தரிசனம் இவ்விதமான ஒரு ஆத்ம பாரம் எங்கள் ஒவ்வொருவரையும் கவிப்பிடிக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஓடி ஆடி கூட்டங்களை ஒழுங்கு செய்வதை விட ஓலமிட்டு அந்தரங்கத்தில் உம்முடைய சமூகத்தில் அழுவதை நாங்கள் தெரிந்து கொள்ள உதவி செய்யும் கர்த்தாவே எங்கள் திருச்சபைகளிலிருந்து அநேக மிஷினரிகளாக புறப்பட்டார்கள் அநேக மிஷினரிகளை நாங்கள் தாங்குகிறோம் என்பதை விட எங்கள் திருச்சபையில் ஒவ்வொரு அங்கத்தினரும் ஆத்மாதாய வீரர் என்கிற நற்சான்றிதழ் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் அதுதான் எங்கள் திருச்சபையினுடைய பலம் கர்த்தாவே நாங்கள் இலகுவானவைகளை தெரிந்து கொண்ட இந்த சுகவாசியான சுகபோக சுவிசேஷ மார்க்கத்திலிருந்து நீர் எங்களை விடுவித்து திருவசனத்தில் காணப்படுகிற திருவசன பக்கங்களில் பதிக்கப்பட்ட ஏசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை நாங்கள் பின்பற்ற நீர் எங்களுக்கு கற்றுத்தாரோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆவே